வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பல நேரங்களில் பேசியதால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வோம் இன்னும் சிலரோ பேசாமல் இருப்பதனால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள் அதற்கான காரணம் என்ன என்றால் நாம் நம்முடைய மனதிற்கேற்றவாறு நடந்து கொள்ள முயற்சிக்கு வேண்டும் நடுநிலையோடு இருக்கக்கூடிய ஒருவர் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் நிச்சயம் அமைதி காத்துத்தான் ஆக வேண்டும் அதை தவிர்த்து நாம் தேவையின்றி பேசி பல சிக்கல்களை திக்கிக் கொள்கிறோம் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் விசாரிக்கப்படும் பொழுது குற்றமே செய்யாத ஒருவர் நீதிமன்ற சூழலை கண்டு பயந்து பல கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்க மாட்டார் அவர் பிற்காலங்களில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்படும் இன்னும் வெகு சிலரோ கை இருப்பார்கள் கேட்கப்படக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் மிகச்சரியாக பதிலளிப்பார்கள் அப்பொழுது அவர்கள் நிரவராதிகளாக வெளியே வந்து விடுவார்கள் இதற்கான காரணம் என்ன என்றால் நம்முடைய மன உறுதி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு நம்முடைய சொற்களிலும் உறுதி இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் நடுநிலையோடு இருப்பவர் என்றால் நம்முடைய சொற்களும் அதே போல அவசியமாகிறது நாம் எவ்வாறு மனம் கோணாமல் நடுநிலையை வைக்கிறோமோ அதே போல கோணாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சில அரசியல் தலைவர்களை எடுத்துக் கொள்வோம் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிகச் சிறியாக பதிலளிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எந்த விதமான தவறையும் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதே இவர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்பவருக்கே தெரியும் அவருடைய மனதில் இதற்கு என்ன பதில் கூற வேண்டும் என்ற தயாரிப்பு கூட இருக்காது ஏனென்றால் செய்தது தவறு இல்லையா ஆகையால் தவறு செய்பவர்கள் பேச தயங்குவார்கள் நடுநிலையோடு இருப்பவர்கள் தம்முடைய இயல்பான பேச்சை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுடைய நடுநிலை தன்மை வெளிப்படும் இதனை வலியுறுத்தும் வள்ளுவர் கூறுவார் ஒருவர் மனம் போனாமல் எவ்வாறு அறநெறியோடு நடுவு பின்பற்றுகிறாரோ அதே அளவிற்கு வார்த்தையும் போனாமல் மிக தெளிவாக நடுநிலையோடு பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய நடுவு உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிடுகிறார் ஆகையினால் நாம் அறநெறியோடு நடுவு நிலைமையோடு என்றால் உரிய நேரத்தில் வார்த்தைகள் கோணாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய நடுவு தொடர்ந்து காப்பாற்றப்படும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை இல்லது செப்பம் ஒருதலையாம் உட்கோட்டம் இன்மை மீண்டும் குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையாம் உட்கோட்டம் இன்மை இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி